வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி இருநூறாவது செய்தி சேவை செப்டம்பர் 4 இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆவணி மாதம் பத்தொன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் மாணவர்களை அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது என வலியுறுத்திய தாய் தமிழ் பள்ளி தமிழ் குறிசில் மரணமடைந்தார் கோவை பாபு சி பூங்காவில் வைஃபை வசதி வழங்கும் தங்கமரம் நிறுவப்பட்டுள்ளது விருத்தாசலம் அருகே தனியார் பஸ் மீது பள்ளி பஸ் மோதியதால் இருபத்தி ஐந்து மாணவர்கள் படுகாயமடைந்துள்ளனர் மேலூரில் கடைகள் முன்பிருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளன சபரிமலையில் சென்ற ஆண்டை போல் இந்த ஆண்டும் பக்தர்கள் வந்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று தேவசான மந்திரி சுரேந்திரன் கூறியுள்ளார் அஞ்சலக ஆயுள் காப்பீடு முகவர் பணிக்கான நேர்முக தேர்வு நடைபெறவுள்ளதாக கடலூர் கோட்ட அஞ்சலகங்களின் கண்காணிப்பாளர் சிவபிரகாசம் தெரிவித்துள்ளார் நீதிமன்றங்களின் தீர்ப்பை கூட போராட்டங்கள் மூலமே பெறக்கூடிய சூழல் இருப்பதாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் சந்து தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் கேரள மாநிலத்தில் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் பம்பா உள்ளிட்ட பகுதிகளில் பெருசேதம் ஏற்பட்டுள்ளது கேரளாவில் கடும் மழை பொழிவுக்கான எச்சரிக்கை ஆகஸ்டில் விடுக்கப்பட்டது என மத்திய புவி அறிவியல் துறை அதிகாரி விளக்கம் அளித்துள்ளது வெள்ள நிவாரணத்திற்கு வெளிநாடுகளிடம் கையேந்த வேண்டாம் என கேரள காங்கிரஸ் அறிவுரை விடுத்துள்ளது கர்நாடக உள்ளாட்சி தேர்தல் கொண்டாடத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் வேட்பாளர் மீது ஆசிக் நடைபெற்றுள்ளது உத்தரகாண்டின் மலைப்பள்ளத்தாக்கில் கவிழ்ந்த வேன் மூலமாக ஒன்பது பேர் பலியடைந்துள்ளனர் புதுச்சேரி அரசு சார்பில் வரும் ஐந்தாம் தேதி வில்லியனூரில் ஆசிரியர் தின விழா நடத்தப்படும் என முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் ஊழியர்களின் மொத்த விடுப்பு போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மக்களவையில் அறுபத்தி ஐந்து எம்பிக்களும் மாநிலங்களவையில் இருபத்தி ஒன்பது எம்பிக்களும் தங்களின் சொத்து கணக்கை தாக்கல் செய்யவில்லை என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தெரியவந்துள்ளது மகளிர் ஆணையம் போல ஆடவருக்கும் ஆணையம் கோரும் பாஜக எம்பி ஆதரவு குவிந்து வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தூத்துக்குடி மீனவர்கள் எட்டு பேருக்கு வரும் பதினேழாம் தேதி வரை சிறை காவல் நீட்டித்து இலங்கை வித்தளம் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சீனாவில் ஃபைவ் சேவையை அறிமுகப்படுத்தும் வகையில் பரிசோதனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆப்பிரிக்காவுடனான பன்முக ஒத்துழைப்பை வலுப்படுத்த சீனா விரும்புவதாக அதன் அதிபர் பிங் உரையாற்றியுள்ளார் ஈராக்கில் உள்ள ஈரான் ஆயுத கிடங்கு மீது தாக்குதல் நடத்துவோம் என்று இஸ்ரேல் மிரட்டல் விடுத்துள்ளது பாகிஸ்தானில் மூன்று ஐ எஸ் பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மலேசியா நீதிமன்றி ஊழல் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் வணிகச் செய்திகள் இந்திய ரூபாய் மதிப்பு வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு டாலருக்கு எதிராக கடும் சரிவை சந்தையில் எதிர்கொண்டுள்ளது வர்த்தகம் முடியும்போது டாலருக்கு எதிராக ரூபாய் மதிப்பு முந்தை மதிப்பான எழுபத்தி ஒன்று ரூபாயிலிருந்து இருபத்தி ஒரு காசுகள் சரிந்து ரூபாய் எழுபத்தி ஒன்று இருபத்தி ஒரு காசுகளாக முட்டை கொள்முதல் விலை இருபது காசுகள் குறைந்து ரூபாய் மூன்று காசுகளாக நியமனம் செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டிற்கான குறுவை பருவத்தின் பதினான்கு விவசாய உற்பத்திற்கு பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை மத்திய அரசு அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் அதிக பதக்கம் வெல்ல வேண்டும் என்ற நோக்கில் டாப்ஸ் எனப்படும் சிறப்பு பயிற்சி திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நிதியதிதன் வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு முழு பயிற்சி தரப்படுகிறது இந்தியாவுக்கு எதிராக ஓவலில் நடைபெறும் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியை தன் இறுதி டெஸ்ட் போட்டி என்று இங்கிலாந்தின் மிகச்சிறந்த பேட்ஸ்மான உருவெடுத்த அலிஸ்டர் குக் அறிவித்துள்ளார் திரைச்செய்திகள் மிஷ்கின் இயக்கத்தில் உதயநிதி நடிக்கும் படத்துக்கு சைகோ என தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது சூர்யா தற்சமயம் நடித்து முடிக்கவிருக்கும் படம் என் ஜி கே செல்வராகவன் இயக்கி வரும் இந்த படத்தை ஏ எஸ் ஆர் பிரபு தயாரித்துள்ளார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவிகள் நிறைவடைகின்றன தினமொறுத்துளி பொது அறிவு குவியல் அறிவு அஞ்சல் தலை நித்தம் ஒருமுத்து சமையல் சமையல் இதுபோல் பல தரமான நிகழ்ச்சிகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ நன்றி வணக்கம்